வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூன் மாதம் நான்காம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு டிரான்ஸ் எக்ஸ்பிரஸ் என்று பெயரிடப்பட்ட ரயில் வண்டி நியூயார்க்கில் இருந்து புறப்பட்டு சான் பிரான்சிஸ்கோ நகரை எண்பத்தி மணி நேரங்கள் 39 ஒன்பது நிமிடங்களில் கண்டங்களுக்கு இடையே அமைக்கப்பட்ட ரயில் பாதை வழியில் சென்றடைந்தது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஹென்ரி போர்டு அவர்கள் பெட்ரோலில் இயங்கும் தனது வாகனத்தை வெற்றிகரமாக சோதித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதலாவது விருதுகள் வழங்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பெண்களின் உரிமைகள் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கும் சட்ட மூலத்துக்கு அமெரிக்க சட்டமன்றம் அனுமதி அளித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாரிஸில் செய்து கொள்ளப்பட்ட உடன்பாடு ஒன்றின்படி ஹங்கேரி தனது எழுபத்தி ஒரு சதவீத நிலத்தையும் அறுபத்தி மக்களையும் இழந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி அகதிகளை ஏற்றி சென்ற கப்பல் அமெரிக்காவினால் திருப்பி அனுப்பப்பட்டது இந்த அகதிகளில் 200 பேர் வரை பின்னர் ஜெர்மனியின் நாசி வதை முகாமில் சிறை வைக்கப்பட்டு கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு மார்ட்டின் லூதர் கிங் அவர்கள் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் அற போராட்டத்தின் வலிமை என்ற தனது உலக புகழ்பெற்ற சொற்பொழிவை நிகழ்த்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டோங்கா இந்திய டோங்கா இருந்து விடுதலை அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பூ மாலை நடவடிக்கை இலங்கையின் ஆளுகைக்கு உட்பட்ட வான்பரப்பில் அத்துமீறி உள்நுழைந்த இந்திய விமானங்கள் யாழ்கொடா நாட்டின் மீது உணவுப் பொட்டலங்களை வீசியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோவியத் ஒன்றியத்தில் கஜகிஸ்தான் நோக்கி சென்ற ரயில் வண்டி வெடித்ததில் தொன்னூத்தி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சீனாவில் தியானின்மென் சதுக்கத்தில் இடம்பெற்ற மாணவர் போராட்டம் ராணுவத்தினரால் நசுக்கப்பட்டது பல மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு போலந்தில் இடம்பெற்ற பொது தேர்தலில் சாலிடாரிட்டி இயக்கத்தின் வெற்றி கிழக்கு ஐரோப்பாவில் கம்யூனிஸ்டிற்கு எதிரான புரட்சியை கிளறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ரஷ்யாவில் இரண்டு ரயில் வண்டிகள் இயற்கை எரிவாயு குழாய் ஒன்றை கடக்கும் போது ஏற்பட்ட தீ விபத்தில் ஐநூற்றி பேர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அரச மாளிகையில் ஜூன் ஒன்றாம் தேதி இடம்பெற்ற படுகொலைகளை அடுத்து ஞானேந்திரா நேபாளத்தின் புதிய மன்னராக முடிசூடினார் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பே வரதராஜுலு இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு எஸ் பொன்னுத்துறை ஈழத்து எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வயலாறு வயலார் ரவி இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு தர்ஷன் அரங்கநாதன் இந்திய கரிம வேதியியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் திரைப்பட பின்னணி பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அனில் அம்பானி இந்திய தொழிலதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சகாயகுமார் அருணி தென்னிந்திய சமையல் தலை நிபுணர் ஆயிரத்தி ஆண்டு பிரியா இந்திய திரைப்பட நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு வாவேசு ஐயர் இந்திய விடுதலை போராட்ட செயற்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு மகேந்திரநாத் குப்தர் ராமகிருஷ்ணரின் சீடர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வி கந்தையா இலங்கை அரசியல்வாதி இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தர்சன் அரங்கநாதன் இந்திய கரிம வேதியியலாளர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நந்தி ஈழத்து எழுத்தாளர் கல்வியாளர் மற்றும் மருத்துவர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ரேமன் ஆல்சின் பிரிட்டன் தொல்லியலாளர் இந்நாளின் சிறப்புகள் டோங்கா விடுதலை நாள் இன்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே